हत्वा தீர் மோஹார்ணவம் ஹாஷாதிராட்சன் யோகீஷா தீர் மோஹாணி யோகிஷாந்திசு ஆமாமோ விராஜத்தை இந்த ஸ்லோகம் ராமாயண கதையை ஞாபகப்படுத்துகிற மாதிரி வேதாந்த கருத்தை சொல்லியிருக்கு இராமாயணத்தையே வேதாந்த தத்துவமாக சொல்லியிருக்கு ராமாயணத்தில் ராமாயணத்தை சுருக்கமாக சொல் அப்படின்னு சொன்னால் அது சுருக்கமாக சொல்கிறதுக்கு நிறைய ஸ்லோகங்கள் இருக்குது ராமாயணம் முழுக்க இருபத்தி ஸ்லோகம் இருக்குது உங்களுக்கு எல்லாேருக்கும் தெரியும் ராமர் கதையெல்லாம் தெரியும் ஆனால் முக்கியமாக ராமர் ராமாயணத்தில் என்ன நடந்தது அப்படின்னு சொன்னால் கடைசி கிளைமாகஸ் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லணும்னு சொன்னால் என்ன நடந்தது ராமர் கடலை தாண்டி போனார் ராவணனை கொன்றார் சீதையை மீட்டார் திரும்பவும் அயோத்திக்கு போனார் ஆனந்தமாக ராஜ்யம் பண்ணினார் அவ்வளோதான் இது ரொம்ப முக்கியம் அதை மனசில் வைத்துக்கொண்டு இந்த ஸ்லோகம் சொல்லப்பட்டிருக்கு கடலை கடத்தல் அறக்கர்களை அழித்தல் அப்புறம் அறக்கர்களை அழித்தல் சீதையை மீட்டுதல் அப்புறம் வந்து நிறைவாக இருத்தல் சீதையை மீட்டதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அயோத்தி கூட்டின்னு போயிட்டார் பட்டாபிஷேகம் பண்ணிட்டார் அவ்வளோதான் அதை மாத்திரம் அழகாக இந்த ஸ்லோகம் சொல்கிறது இது அப்படியே ஒரு பாட்டாகவும் பாடியிருக்கிறார் சதாசிவிரமேந்திர மோ அது வந்து கேலத்தி மம ஹிருதயே ஒரு பாட்டு அவரோட பாட்டு அதுலேயும் இதே வார்த்தைகள்லாம் கேலதி மம ஹிருதயே கேலதி மம என்னுடைய ஹுதயத்தில் ஸ்ரீராமன் விளையாடுகிறான் அதில் வந்து மோக மகார்ணவ தாரகாரி இது அப்படியே மோக மகார்ணவ தாரகாரி மோக மகார்ணவ தாரகாரின்னு மோகங்கிற கடலை கடப்பதற்கு உதவி செய்கிறவன் உதவி செய்கிற ராமன் மோக மகார்ணவ தாரகாரி தாரக மந்திரம் தாரக மந்திரம்னா என்னது தாரக மந்திரம் தாரகம்னா சம்சாரத்தை கடக்கிறதுக்கு உபகாரம் பண்ணுற மந்திரம்னு அர்த்தம் சம்சார தரணக்காரணம் அந்த ராம ராமங்கிற நாமத்தை சொல்லின்னு இருந்தால் சம்சாரங்கிற கடலை கடக்கறத்துக்கு அந்த ராமநாம உபகாரம் பண்ணுறது ராம ராம ராம ராம ராமநாம தாரகம் அப்படின்னு சொல்கிறோம் அதே மாதிரி மோக மகாரணவ தாரகாரி அடுத்தது ராகத்வேஷ முகாசுரமாரி ராகத்வேஷங்கிற அரக்கர்களை கொன்றவன் அங்கே அந்த இடத்துல வந்து அவர் அந்த அர்த்தத்தில் சொல்கிறார் ஆத்மாராமகான்னு இதே அர்த்தத்தில் சொல்கிறார் ராகத்வேஷ முகாசுரமாரி கேலத்தி மம ஹிருதே ஆத்மரூப்பேண கேலதி ஆத்மஸ்வரூபமாக விளையாடுகிறார் அப்படின்னு சொல்லி அங்கே அப்படி பாட்டாக பாடி வச்சுருக்கார் அயோத்தியா நகர தஹர விஹாரி அந்த பாட்டு முழுக்க நான் ஞாபகம் இல்லை இது மாத்திரம் ஞாபகம் இருக்குது அயோத்தியாங்கிற நகரம் என்ன ஹிரதய ஆகாசமாக ஹிரதய அந்த அயோத்தியா நகரத்தில் அவன் வீட்டு இருக்கிறான் இந்த ஸ்லோகமும் சொல்லுகிறது இங்கே பாருங்க விஷயம் என்னதுன்னா ஆத்மா ராமஹா விராஜதே ஆத்மா ராமஹா விராஜத்தேன்னா விசேஷமாக சிறப்பாக விளங்குகிறான் சிறப்புற்று விளங்குகிறான் யாரு ந ஆத்மா ராமா ஆத்மன் ஏவாத்மன துஷ்ட் ஆத்மரிவ சாத் ஆத்ம திருப்தச்ச மாணவ ஆத்மன் ஏவத்துஷ்ட இல்லை இல்லையா ஆத்மக்கிரீட ஆத்மரதி உபனிஷத்துக்கள்லையும் சொல்லப்பட்டிருக்கு ஆத்மா ராமோ விராஜத்தை அப்படின்னு என்ன அர்த்தம் நான் ஆனந்த ஸ்வரூபம்னு தெரிஞ்சு நான் ஆனந்தமாக இருக்கேன் அகம் ஆனந்தவரூபா அஸ்மி அப்படின்னு தெரிஞ்சுட்டு ஆனந்தமாக இருக்கேன் எனக்கு ஆனந்தத்தை அடையணுங்கிற அவசியம் இல்லை நானே ஆனந்தம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறேன் அவ்வளோதான் அதனால் அந்தக்கரணத்தில் ஏற்படுற ஆனந்தம் பிரதிபிம்பானந்தம் நித் அநித்யானந்தம் நித்யானந்தம் அது விஷயம் வேறு இதுவே பெரிய ரிலீஃப் நமக்கு மனம் நான் அல்லங்கிற எண்ணமே மனதிலிருந்து நம்மை விடுவிக்கிறது மாதிரி இங்கே ஆத்மா ராமகா விராஜதே எப்படி இந்த ஆத்மாராமன் விசேஷமாக விளங்குகிறான் அப்படின்னா மோகார்ணவம் தீர்த்துவா இந்த கடலை இதோட ஒப்பிடுறாரு பாருங்கள் கடல் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது முடிவில்லாமல் போகிறது ராமேஸ்வரத்துலேருந்து தலைமன்னாரோ இன்னொருத்தரில் இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தான் இருக்குது அது பெருசு தான் ஆனால் சமுத்திரம் எவ்வளோ பெருசு சாதாரணமாக பார்த்தா எத்தனையோ ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் சமுத்திரத்துக்குள்ளே இருக்குது சமுத்திரத்தில் பிரயாணம் பண்ண பண்ண வேண்டியிருக்கு அதில் மோகார் நவம்னால் முடிவே இல்லை இது பிறந்ததுலேருந்து எதாவது முடிவு இருக்கான்னு எங்கே முடிக்கிறதுன்னு தெரியாமல் தானே முடிக்கிறாங்க எல்லோரும்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 அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதனால் இதிலேயே என்ன பண்ணுறதுன்னா எப்போ பார்த்தாலும் இதே பிளானிங் இதே நோட்டில் எழுத வேண்டியது இதில் டைப் பண்ண வேண்டியது வச்சுக்க வேண்டியது கொடுக்க வேண்டியது இதையே பண்ணின்னு இருக்காங்க ஏன் பிறந்தோம்னு தெரியல அந்த என்ன ஒரு பாட்டு இருக்கே ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாய் நான் பிறந்த காரணத்தை நானே அறியும்னே நீயும் வந்து ஏன் பிறந்தாய் அப்படின்னா அது மாதிரி தெரியல விவரம் தெரியறதுக்குள்ள எல்லாம் சம்சாரம் விரத்தி ஆகிடுது அப்புறம் என்னடாது திடீர்னு இவ்வளவு வந்துடுத்து அப்படின்னா இந்த நாரதர் கதை சொல்கிறாங்க இல்லையா தண்ணி வாங்கிடுவான்னார் அவ்வளோதான் போய் குடிக்கிறதுக்கு ஒரு டம்ளர் ஜலம் வாங்கிடுவான்னா போனால் மகா சம்சாரி ஆகிட்டார் அப்படி இருக்குது வாழ்க்கை அது இருக்குது மோக அர்ணவம்னா மோகம்னா என்னன்னா முடிவில்லாத கடல் அர்ணவம்னா கடல்னு அர்த்தம் இந்த கடலை எதோட ஒப்பிடுறாருன்னா மோகம்னு அர்த்தம் ஏதோ இப்போ சரியாகிடப்போகிறது வந்துட போகிறது ஆனந்தம் வரப்போகிறது வரப்போகிறது எலெக்ஷன் முடிஞ்சோடனே வரப்போகுறது அப்படின்னு நினச்சின்னு இருக்கோம் அதுக்கப்புறந்தான் என்னெல்லாம் வரப்போகிறதோ தெரியாது நம்ம எல்லாருமே என்ன நினச்சிட்ருக்கோம் ஏதோ வரப்போகிறது வரப்போகிறது அந்த போஸ்ட்போனிங் ஹாப்பினஸ்ஸை போஸ்ட்போன் பண்ணுறது வரப்போறதுப்பா வரப்போகிறதுப்பா வர வர நிச்சயமாக வரப்போகிறது எல்லாத்துக்கும் ஒரு விடிவுகாலம் வரப்போகிறது மோட்சம் வரப்போகுது அப்படின்னு குடுகுடு பாண்டி மாதிரி சொல்ல வேண்டிதான் சாமி மாருக்கு தொப்பை குறை இதுவும் பெர் பாரதியார் குடுகுடு குடுகுடுகுடு செக்கம்மா குடுகுடு அது அது ஒரு அழமையான பாட்டு இருக்குது என்னது தைரியம் வளருது தைரியம் வளருது அப்படி சொல்லி ஒரு பாட்டை எழுதியிருக்கார் கோணங்கி பாட்டுன்னு ஒரு பாட்டு எழுதியிருக்கார் குடுகுடு கோணங்கி அப்படி சொல்லி அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அது மாதிரி மோகம்கிற அர்ணவம் அர்ணவம்னா கடல் மோகம்னா என்னதுன்னா முழுமையில்லாத வாழ்க்கையை முழுமைன்னு நினச்சி அதிலையே திரும்ப திரும்ப உழல்றது இதில் கம்ப்ளீட் ஆக போகிறது இதை வந்துடுச்சுன்னா அப்புறம் நான் திருப்தியாக இருக்க போகிறேன்னு நம்ம சொல்லிகிட்டுருப்போம் வந்தது திருப்தியும் வரும் தான் நினச்சேன் வந்த மாதிரி தான் இருந்தது திருப்தி ஆனாலும் அது கண்டினியூ பண்ணுறதுன்னு வாழ்க்கையில் நம்ம வந்து யாரை கேட்டாலும் எதுக்கு நானே சொல்லிவிட்றேன்னு இப்போ ஆசிரமத்தில் சுவாமி இவ்வளோலாம் ஏற்பட்டாச்சு உங்களுக்கு திருப்தி இருக்கா அப்படின்னு கேட்டால் என்னன்னு இல்லை இது முடியணும் இந்த கட்டடம் சரி இந்த கட்டடம் முடிஞ்சப்பறம் என்ன பண்ண போகிறீங்கன்னா அப்புறம் கேம்ப் நடத்தணுமே கேம்ப் நடத்தணுமே என்ன கேம்ப் நடத்த போகிறீங்க எப்போ ஆரம்பிக்க போகிறீங்க உங்களுக்கு உடனே அது நீங்கள் கேட்க ஆரம்பிச்சு உடனே அதுக்கு நான் பிளான் பண்ணணும் அதுக்கு என்ன சார்ஜ் பண்ண போகிறீங்க ரொம்ப அழகாக வேற கட்டிவிட்டிங்களேன்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 மோகம் என்னும் கடலை கடந்துன்னர் மோகம் என்னும் கடலை எதனால் கடக்கிறதுன்னா ஸ்ரவணம் மனநம் நிதித்தியாசனம் அப்படிங்கிற இந்த என்ன சொல்வது ஞானத்தப்பத்தால் ஞானமாகிய தப்பத்தால் வியாக்கியானக்காரர் சொல்லியிருக்கார் அது நான் அப்படியே சொல்கிறேன் மோகாயேவா அர்ணவகா அபரியந்தத்வாத் மோகமே சமுத்திரம் மோகமாகிய சமுத்திரம் இல்லையா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 அந்த குழந்தைகள் பண்ணுற நல்ல காரியங்கள்லாம் நம்மகிட்ட வந்து சேரும் அது மறுமைக்கு பயன்படும் அதனால் இது மறுமை பயன் கூறப்பட்டதுன்னே சொல்கிறார் எழுபிறப்பும் தீயவை தீண்டா பழிப்பிரங்கா பண்புடை மக்கட்பெரின் அப்படின்னு ஒரு குரல் இந்த ரெண்டு குரலுக்கும் இதுதான் அர்த்தம்னு சொல்லி அவர் சொல்கிறார் பரிமையாளர் அப்போ மோகஹாயேவா அர்ணவா அபரியந்தத்வாத்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 இந்த கடலை கடக்கிறதுக்கு சம்ச ஞான தெப்பம்னு சொன்னால் கூட நம்ம வந்து நிறைய கேள்வியெலாம் உங்களுக்கு வரும் அதை கடக்கிறதுனா அப்போ அதுக்கு முன்னாடியே சாதனங்கள்லாம் பண்ணியிருக்கணுமேனு சொல்லத் தோணும் அப்படி இருந்தாலும் ஞானத்துக்கு பிறகும் கொஞ்ச நெஞ்சம் ஒட்டிகிட்டு இருக்கிற ராகத்வேஷாதி இராட்சசானு ஹத்வா அங்கே போய் ராவண சம்ஹாரம் கும்பகர்ண சம்ஹாரங்களெல்லாம் பண்ணினார் ராமர் கதையில் ராமாயண கதையில் இத்திகாசம்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 எல்லாம் இருக்குது இல்லையா ஹிம்சா அக்ஷாந்தி அப்புறம் வந்து வக்ரம் அதெல்லாம் அப்படியே போட்டுட்டே போனால் போயிடும் வார்ஜவம் ஆச்சாரிய உபாசனம் குருநிந்தா வரிசையாக போட வேண்டியதுதான் ஷௌச்சம் அசௌச்சம் அது வரிசையாக போடணும் அமானித்துவம் அதம்பித்துவம் போட்டு அதுக்கு இன்ட்டு போட்டு அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறதுலாம் போட்டுக்கணும் ராகத்வேஷாதி ராட்சசான் வாழ்க்கை கணக்குன்னு ஒன்று படித்தேன் வாழ்க்கை கணக்கு நல்லவற்றை ப்ளஸ் கூட்டிக்கொள் நல்லவற்றை கூட்டிக்கொள் தீயவற்றை கழித்துக்கொள் தீயவற்றை கழித்தல் அதாவது அந்த அடையாளம் போடணும் அந்த அதனுடைய சிம்பிளை போடணும் நல்லவற்றை கூட்டிக்கொள் தீயவற்றை கழித்துக்கொள் அப்புறம் அறிவை பெருக்கிக்கொள் அறிவை பெருக்கிக்கொள் நேரத்தை வகுத்துக்கொள் நேரத்தை வகுத்துக்கொள் இன்பத் துன்பங்களை சமமாக கருது இன்பத் துன்பங்களை சமமாகக் கருது சமம்னா ஈஸி கொல்ட்டு போட வேண்டியதான் என்னது வரிசையாக சொல்லட்டுமா நல்லவற்றை கூட்டிக்கொள் தீயவற்றை கழித்துக்கொள் அறிவை பெருக்கிக்கொள் நேரத்தை வகுத்துக்கொள் இன்பத் துன்பங்களை முடிஞ்சுது சாஸ்திரம் ஏன்னா ராகத்வேஷாதி இராட்சசான் ராகத்வேஷம் முதலான இராட்சசர்களை ஹத்வா ஹத்வான்னா கொன்று உடனே உங்களுக்கு போகணும் கீதையில் ஸ்லோகங்கள் இதெல்லாம் ஒன்று ஒன்று சொல்ல போகணும் மனசு போகணும் மூணாவது அத்தியாயம் கடைசி போர்ஷந்தான் மூணாவது அத்தியாயம் கீதையிலே ஏவம் புத்தே பரம் புத்வா சமஸ்தியாத்மான ஆத்மனா ஜயிஷத்ரும் மகாபாஹோ காமரூபம் துராசதம் காமயேஷக் கிரோதயேஷ ரஜோகுணசமு இவர்களும் மோட்சமார்க்கத்தில் இருக்கிற எதிரி வழிப்பறி திருடர்கள் ராகத்வேஷாதி ராட்சசானு ஹத்வா இங்கே தாத்பரியம் இல்லை கடலை கடந்த பிறகுதானே அறக்கர்களை கொன்றார் அது மாதிரி இங்கேயும் நான் கடலை கடந்த பிறகுதானே எனக்கு ராகத்வேஷம் போகும்னு சொல்லக்கூடாது இங்கே அதெல்லாம் திருஷ்டாந்தத்தை கொஞ்சம் ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்கோங்க எக்ஸாம்பிளாக புரிஞ்சுக்கோங்க கொஞ்சம் நெஞ்சம் இருந்ததுன்னா அதுவும் போயிடும் ஏன்னா வேதாந்தம் படிக்கிறதுக்கே நமக்கு ராகத்வேஷங்கள்லாம் குறைஞ்சிருக்கணும் தர்மசாஸ்திரத்திலேயே ராகத்வேஷங்கள் குறைக்கப்படுகின்றன அதனால் இங்கே ராகத்வேஷாதி ராட்சசானு ஹத்வா இல்லாட்டி அஜ்ஞானம் முதலான ராட்சசர்களை கொன்று அக்ஞானம் சம்சயம் விபரியம் அப்படிங்கிற ராக கொன்றுன்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் ஏன்னால் ஸ்லோகத்தில் ராகத்வேஷாதாதின்னு போட்டுருக்கிறதுனால அதை தான் சொல்லணும் ராட்சசர்களை கொன்று சரி சீத்தை அடைஞ்சதுக்கு என்ன அர்த்தம் பண்ணுறது அப்படின்னா ஷாந்தி சமாயுக்தா சாந்தி சமாயுக்தஹா நீ முடிஞ்ச உடனே என்னென்னா எனக்கு பகவான் சொன்ன மாதிரி விகாய காமானு எ சர்வன் புமாங்க அது சொல்லுண அது கத சி சாந்தி அதிக்சாதி ஆரியமானே சாந்தி ஆப்னோ காம காமி அஹ்ஷாந்தி சமயுக்தா அதாவது சாந்தி லே தேவையில்லை நானே நித்தியசாந்தஸ்வரூபம்னு புரிஞ்சின்ற பிறகு சாந்திக்கு யாராவது அழிவாங்களோ அது ஆட்டோமேட்டிக்காக சாந்தி எல்லாம் பிருத்திவிந்தி அந்தரிஷகம் சாந்தி தேவ்ஷாந்தி திசாந்தி அவாந்தர திசாசாந்தி அக்னிசாந்தி வாயுஷாந்தி ஆதித்யசாந்தி சந்திரமாந்த நஷத்தாணாந்தி ஆப்ஷா ஓஷதய்ஷாந்தி வனஸ்பாந்தி கௌஷாந்தி அஜாஷாந்த அஸ்வ்ஷாந்தி புருஷ்ஷாந்தி ப்ரமஷாந்தி ப்ராஹ்ஷா ஷாந்தரவாந்தா அதுஷாந்தி ஒரு மந்திரம் இது ஷாந்தினு வேதத்தில் வருது வேறே ஷாந்தி ஷாந்தினா ஷாந்தி ஓஷம்னு அர்த்தம் உறக்க அமைதியை உறக்க கூறுதல் அமை அமைதியை உறக்கக்கூறுனா அமைதி போய்ட்டு கூடாது அமைதி அமைதினு சொல்லணும் எங்கும் அமைதி எப்பொழுதும் அமைதி ஆஹ ராகத்வேஷாதி ராட்சசானுகத்வா சாந்தி சமாயுக்தா யோகி யோகின்னா ஞான யோகின்னு அர்த்தம் சிரவண மன்னன நிதித்தியாசனம் எல்லாம் பண்ணுறன் யோகியானவன் மோகம் என்னும் கடலை கடந்து விருப்பு வெறுப்பு முதலான அறக்கர்களை கொன்று அமைதியுடன் கூடியவனாய் மனசில் எல்லா போராட்டமும் ஓஞ்சு போச்சு முக்தி அடையணுங்கிற போராட்டமும் அடைஞ்சு முடிஞ்சு போச்சு நிம்மதியடைந்தேன் உலகை மறந்தேன் ஆனந்தம் தான் அடைந்தேனே இப்படி பாடணும் எழுக்கணும் நிம்மதி அடைந்தேன் உலகை மறந்தேன் இல்லை சாந்தி சமாயுக்தா ஆயுக்தா சம் ஆயுக்தகா நன்றாக சேர்ந்துன்னு அர்த்தம் அப்புறம் பிரியாது இல்லை சாந்தி வந்தது வகுப்பு நடக்கிற வரைக்கும் சாந்தி இருந்தது வகுப்பு முடிஞ்ச உடனே சாந்தி போயிடுத்து அப்படின்னு அது என்னென்ன யுக்தாதான் சமாயுக்தா சமையக்கு ஆயுக்தானே அந்த அர்த்தம் நன்றாக க்ளாஸ் முடிஞ்சவுடனே ரொம்ப சாந்தி வந்து விடுத்தோம் அப்படி வச்சு யாருக்கு நான் டீச்சருக்கு பாடஞ்சலி கொடுத்த வாத்தியாருக்கு நிம்மதி சொல்லிக் கொடுக்குறதெல்லாம் முடிஞ்சுதப்பா ஒரு வழியாக முடிஞ்சுது சாந்தி சமாயுக்தா யோகி ஆத்மாராமா விராஜதே தன்னில்தான் ஆனந்தமாக இருந்து விசேஷமாக சிற இது இவனுடைய ஆனந்தத்துக்கு ஒன்றும் தேவையில்லை ஆத்மனியே ஆத்மனவ துஷ்டா துஷ்டான்னு எழுதிட்டாங்க துஷ்ட தன்னில் தான் சர்வான் காமான் பிரஜாதி ஆத்மன்னேவ ஆத்மனா துஷ்டா ஆத்மராமோ விராஜத்தை விசேஷேண ராஜத்தை எப்படியோ ஒரு வழியாக இழுத்து முடிச்சுட்டேன் இந்த ஸ்லோகத்தை ஏன்னா நான் அஞ்சு மணிக்குள்ளே இது முடிச்சு ஐம்பதோடு நிறுத்திக்கணும்னு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 அமைதி என்னும் சீதாதேவியாகிய மனைவியை அடைந்து ஆத்மாராமன் பிரகாஷிக்கிறான் ஆக ஒருத்தரும் ராமன்தான் எல்லாருமே ராமந்தான் ஆத்மா ராம ராமாயணத்தில் ஏதோ ராமர்ன்னு ஒருத்தர் இருந்தார் அவர் அந்த ராம ராமர் வந்து ராமருடைய மனைவியாகிய சீதையை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 அதனுடைய தத்துவார்த்தத்தை அழகாக சொல்லியிருக்கிறார் இந்த ஸ்லோகத்தில் கடலை கடந்தது அறக்கர்களை கொன்றது சீதாதேவியை அடைந்தது இந்த மூணு விஷயம் வச்சுண்டர் கடல்கிறது மோகம் அவிவேகங்கிற கடலை விவேகத்தினால் கடந்து ராகத்வேஷாதி இராட்சசர்களை கொன்று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 ஆத்மா ராமாக ஆத்மாராமா யோகி சாந்தி சமாயுக்தா விராஜதே அப்படி அண்மையை பண்ணலாம் ஆத்மாராமா யோகி ஆத்மாராமா யோகினர்த்தம் தன்னுடைய ஸ்வரூபத்தை புரிஞ்சு தான் ஆனந்தம்ங்கிறத புரிஞ்சு அதனால் அமைதியை பெற்று விளங்குகிறான் ஆத்மாராமா யோகி சாந்தி சமாயுக்தா இந்த ஞானத்தினால் அந்த கரணத்தில் போராட்டம் நிறைவே நிற்கிறது அதாவது உண்மையை தெரிஞ்சுக்கணும் இது என்னங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் எதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த மனசுலையே மனசை தெரிஞ்சுக்கிறோன்னு நினைக்கிறவன் தான் அதனுடைய ஸ்வரூபம் ஸ்டார்டிங் பாயிண்ட்டே டெஸ்டினேஷன் பாங் எங்கே புறப்படுறோமோ புறப்படுற இடமே குறிக்கோளாக இருந்தால் அப்போ கு யார் வந்து குறிக்கோளை தேடுறவனே குறிக்கோளாக இருக்கான் குறிக்கோளை தேடுகின்றவனே குறிக்கோளாக இருக்கிறான் குறிக்கோளை தேடுறவன் யார் ஆனந்தம்ங்கிற குறிக்கோளை யார் தேடுறானோ அவனுடைய சொரூபமே என்னது ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தத்தை தேடினா ஆனந்தத்துக்கு ஆனந்தம் எப்படி கிடைக்கும் ஆனந்தம்னு புரிஞ்சுக்க வேண்டியது தான் இது ஒரு இது இதுதான் மாயையினுடைய மகிமை ஆனந்தத்தையே ஆனந்தத்தை தேடும்படி பண்ணுறது மாயையோட வேலை அப்புறம் உண்மை புரிஞ்சதுக்கு பிறகு என்னாகிறது மாயை விலகுகிறது இதுதான் புரிஞ்சுக்கணும் நீங்கள் ஆஹா ஆத்மாராமா அடங்குகிறான் அப்புறம் வந்து என்னது நான் உபனிஷ சங்கராச்சாரியார் சொல்வர் சிஷ்யசிய ஜிக்யாசா உண்மையை அறிய வேண்டும் என்கின்ற ஆர்வம் நீங்கிவிட்டது ஏன் உண்மையை அறிந்து விட்டதால் உண்மையை உணர வேண்டும் என்கின்ற ஆர்வம் நீங்கிவிட்டது உண்மையை உணர்ந்து விட்டதால் ஆகையினால் விராஜதே விசேஷேன ராஜதே இதெல்லாம் தான் உபனிஷத்துக்கள்லாம் புகழ்ந்து பேசுகிறது அஹம் அன்னம் அஹம் அன்னம் நானே உணவாகவும் இருக்கிறேன் நானே உண்பவனாகவும் இருக்கிறேன் உணவும் நானே உண்பவனும் நானே அப்படி ஒரு வழியில் சொல்லுகிறது உபனிஷத்தில்